இறந்தவர்களுக்கு குரான் ஓதி எத்தி வைக்கலாமா வேதனை பாதை செய்யலாம் இதை முதல்ல தான் புரிஞ்சுங்க குரான் ஓததுங்கிறது இறந்தவங்களுக்காண்டியோ அல்லது தமாம் செய்கிறதுக்காண்டியோ ஹத்தம் செய்கிறதுக்காண்டியோ உள்ளதல்ல குரான் புரிஞ்சுங்க இறந்தவங்களுக்கு சதக்கா செய்யுங்க தான தர்மம் அதன் மூலம் நன்மை அவங்களுக்கு வைங்க இது ரொம்ப அரசுல அனுமதிக்கிறாங்க நெசல் அதிசலே இருக்குது அதனால் குரான் இறந்தவங்களுக்கு கண்டிப்பாக ஓதித்தாகணும் இதனால் என்ன ஆகுதுண்டா அத்தா இறந்துட்டாரா கண்டிப்பாக புள்ள செய்ய வேண்டிய கடமைகள் முக்கியமான கடமை என்ன என்ன ஒரு குரான் ஓதி ஆகணும் குரான் ஓத தெரியாதா லெப்பையை கூப்பிட்டுறாரு ஒரு குரானுக்கு எவ்வளோங்க ஒரு குரானுக்கு நான் ஐயாயிரம் ரூபாங்க இன்னும் ஐயாயிரம் ரொம்ப அதிகமாக சரி சரி நாலாயரூவா கொடுங்க நாலாயிரரூவா கொடுத்துருங்க ஆனால் நான் நாற்பது நாள் வந்து ஓதுவேன் டெய்லி டிஃபன் சாப்பாடு கொடுத்துடணும் கடைசி ட்ரெஸ் இதெல்லாம் பேரங்கீரம் பேசி எல்லாம் பணிஞ்ச பிறகு இவன் அத்தாக்க செய்யக்கூடிய கடமையாச்சார் இதை எவ்வளோ பெரிய அநியாயம் எப்போ ஒரு லெப்பை குரான் ஓதிட்டு காசை சம்பளத்தை உங்கள்கிட்ட வாங்கிடுறாரோ அப்புறம் அல்லாட்டை எப்படி கூலி வாங்க முடியும் எப்போ அல்லாட்ட கூலியே கிடைக்கலையோ கிடைக்காத கூலியை அவங்க பெத்தவங்களுக்கு எப்படி சேது வைக்க முடியும் அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி பிதத்துலாம் இஸ்லாத்தில இடம் இல்லை